ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி இரண்டு அறிவிக்கின்றார்கள் தோல்வார்கள் அதன் அழகு அதன் நீளம் பற்றி நீர் கேட்க பின்பு நான்கு ரகாதுகள் தோல்வார்கள் அவற்றின் அழகு நீளம் பற்றி கேட்க பின்பு மூன்று ரகாதுகள் தோல்வார்கள் அப்போது நான் இறை துதர் அவர்களே வித்திரத்துடன் முன் நீங்கள் தூங்குகிறீர்களே என்று கேட்டேன் ஆயிஷாவே என் கண்கள் தான் தூங்குகின்றன என் எதையும் தூங்குவதில்லை என நபிசல்லு அலிசல்லாம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஒன்று முஸ்லிம் ஏழு